அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வந்த போது அவர்களுடன் நானும் இருந்தேன் அப்போது சில கிராம காட்டு அருபிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஏதேனும் தாருங்கள் என்று கேட்டு நிர்பந்தப்படுத்தினார்கள் நிர்பந்தம் காரணமாக கருவேல மரத்தின் பக்கம் ஒதுங்கினார்கள் அக்காட்டு அருவிகளின் நெரிசலில் அண்ணலாரின் போர்வை சிக்கிக் கொண்டது நபிசல்லாக அணைந்த செல்லம் அவர்கள் நின்று கொண்டு என் போர்வையை எனக்கு கொடுங்கள் இந்த காட்டின் மரங்கள் அளவுக்கு கால்நடைகள் என்னிடம் இருந்தாலும் அதை உங்களுக்கே நான் பங்கிடு செய்வேன் பின்பு கஞ்சனாகவோ பொய்யனாகவோ கோடையாகவோ என்னை காண என்று கூறினார்கள் புகாரி மூன்று